அப்போது நான் என் உடலில் ஏற்பட்ட வலி உள்ள இடத்தில் உன் கையை வைத்து என மூன்று முறை கூறு பின்பு என்று ஏழு முறை கூறு என்று கூறினார்கள் இரண்டு துவாவின் பொருள் அல்லாஹுவின் கண்ணியத்தையும் அவனது சக்தியையும் கொண்டு நான் அடைந்துள்ள வேதனை மற்றும் பயப்படுகின்ற தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன்